தலைப்பு நூற்று பதிமூன்று பொது பார்வை எல்லா உயிரையும் பொதுவாய் பார்ப்பதென்பது தனக்குள்ள ஆகாரத்தை கொடுத்துவிட்டு தான் இருப்பது அல்ல அப்படி அப்படியிருந்தால் பாவம் வந்தவர்களின் பசியறிந்து தாங்காதவர்களாகில் தனது ஆகாரத்தை கொடுத்தும் சகிப்பார்களாகில் எவ்வகையிலாவது முயற்சித்தும் பசியை தணிக்கவும் அதற்கும் இடம் இல்லையாகில் பச்சாதாபத்துடன் கடவுளை பிரார்த்தித்து இன்சொல்லினால் இனிக்க செய்து இருப்பதே மேலான புண்ணியம்